வணக்கம் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக உங்கள் அன்பு அலுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மெக்சிகோவின் மிக உயர்ந்த குடிமகன் கௌரவ பட்டம் சமீபத்தில் இந்தியாவின் ரகுபதி சின்னியாவுக்கு வழங்கப்பட்டது இரண்டு ஐ என்எஸ் வி இந்திய கடற்பயண குழுவானது டென்சிங் நார்கே தேசிய வீர செயல் விருதை பெற்றது மூன்று இந்தியாவில் அனைத்து குடும்பத்தாருக்கும் ஆயில் காப்பீட்டு தீர்வுகளை வழங்குவதற்காக பஜாஜ் அலையன்ஸ் ஆயில் காப்பீட்டு நிறுவனம் என்ற தனியார் நிறுவனத்துடன் இந்திய அஞ்சல் பண வங்கி ஒப்பந்தம் செய்துள்ளது நான்கு கொல்கத்தாவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய சைக்ளோட்ரான் வசதியின் பெயர் சைக்ளோன் முப்பது ஐந்து சமீபத்தில் நடைபெற்ற இராணுவ பயிற்சியான அவ்யா இந்திரா பதினெட்டு இந்தியா ரஷ்யாவுக்கிடையே நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கோவாவின் பொழுதுபோக்கு சங்கத்துடன் இரண்டாயிரத்தி ஜனவரியில் மாநிலத்தில் சர்வதேச பழங்குடி திரைப்பட விழாவை ஏற்பாடு செய்வதற்காக ஒப்பந்தம் செய்து கொண்ட அரசு ஏது இரண்டு இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையத்தின் ஆய்வுப்படி இந்தியாவில் வேலையின்மை விகிதம் அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் எத்தனை பர்சன்டாக உயர்ந்துள்ளது மூன்று சமீபத்தில் அமெரிக்காவின் அட்டர்னி ஜெனரல் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் நான்கு நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று புதிய தலைமுறை ஸ்டெல்த் ஆல் இல்லாத யூஏ வி சிஹெச் என்ற வான்வெளி வாகனத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது ஐந்து பெண்கள் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக மஹிளா இ ஹேட் என்ற ஆன்லைன் மார்க்கெட்டிங் போர்ட்டலை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி